ஒருவர் விட்டு விட்டால் அவரை அல்லாஹ் அனைத்து படைப்புகளின் முன் அடைத்து ஈமானின் ஆடைகளில் அவர் விரும்புவதை அணிந்திட அவருக்கு வாய்ப்பு என்று நபி அலிஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு நான்கு இது ஹசன் என திருமதியுமாம் கூறுகிறார்கள் ஈமானின் ஆடைகள் என்பது சுவனத்து ஆடைகள் என்று ஆடை குறிப்பிடப்பட்டிருக்கிறது